ிாத்தய தோற்றவேற்றைகாணாய கிருஷ்ணா கீதமே நம பிரிச்சிச்ச காரிய காரியே பயே பந்தம் மோட்சம் வேத்விக்கீ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சாத்விக்கீ புதி அப்படிங்கிற புத்தியை பத்தி பேசுறர் புத்தின்னா இந்த இடத்துல பகுத்தரீர சக்தி அர்த்தம்னா ஒரு பொருளை பத்தின தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆலமரம் இது அரசமரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அறிவு என்பது பொருளை சார்ந்திருக்கிறது பகுத்தரீர சக்தி நம்ம புத்திக்கு இருக்கு ஆக இன்டலெக்சுவல் அதாவது அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இங்க வந்து இன்டலக்சுவல் பவர் இன்டலெக்ட் அதாவது புத்தி புரிஞ்சுக்கிற சக்தியே புத்திங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அதாவது எந்த புத்தியானது பிரவிற்த்தா என்ன நிவத்தின்னா என்ன ஆஹ் பிரவருத்தின்னு சொன்னா பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்ம மார்க்கம் ஆஹா சாஸ்திரம் அப்படி சொல்லுகிறது அதாவது அதர்மத்தில் பிரவருத்திச்சாலும் சம்சார தர்மத்துல மாத்திரம் இருந்து மறுபடியும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிரவருத்தி தர்மத்தில் ஈடுபடுறதுக்கு பேரு பிரவருத்தி தர்மத்தை விட்டு விலகி அதுக்காக அதர்மம்னு அர்த்தம் இல்லை விசேஷ தர்மங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள் சாமான்ய தர்மத்தை யாரும் விட முடியாது விடக்கூடாது இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சாமானிய தர்மத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆனா அதே சமயம் விசேஷ தர்மத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் கடைபிடிக்கலாம் ஒரு காலத்தில் விசேஷ தர்மத்தை விடவேண்டிருக்கும் விசேஷ தர்மம் மாறவும் செய்யும் அதாவது பிரம்மச்சாரியா இருக்கிற போது இருக்கிற தர்மம் வேற கிரகஸ்தனா இருக்கிற போது இருக்கிற தர்மம் வேற பிரம்மச்சாரியா இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது சாமான்ய தர்மம் பொய் சொல்லக்கூடாது ஹிம்சை பண்ணக்கூடாது அது எல்லா ஆசிரமத்துக்கும் எல்லா வர்ணத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் பொதுவாக இருக்கக்கூடிய தர்மம் அது அப்புறம் இந்த பூஜைகள் பண்றது ஜபம் பண்றது ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றோமே இதெல்லாம் தான் அந்தந்த லைஃப்க்கு மத்த அந்த மாதிரி எல்லாம் மாறும் ஆகவே தர்மத்தில் ஈடுபடுறது அப்புறம் தர்மத்தை விட்டு விலகிறது அப்படிங்கிற போது சாமானிய தர்மம் இல்லை இங்க விசேஷ தர்மம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக தர்மத்தில் பிரவர்த்திக்கிறது அப்புறம் தர்மத்தை விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு போவது ஞானத்தை அடையிறது மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க சொல்றாரு ஆஹா தர்மே பிரவருத்திஹி தர்மாத்து நிவிற்த்திஹி தர்மத்துல ஈடுபடுறது தர்மத்தை விட்டு விலகிறது ஆஹ விசேஷ தர்மத்துல பிரவருத்திக்கிறது விசேஷ தர்மத்தை விட்டுட்டு வேதாந்தம் படிச்சு ஞானத்தை அடைஞ்சு மோக் போறது நிவர்த்தி மார்க்கிறது மோட்ச மார்க்கம் பிரவிறத்தி மார்க்கிறது தர்ம மார்க்கம் ஆஹ புண்ணியத்தை சம்பாதிக்கிறது பிரவிற்த்தி மார்க்கம் முக்தி அடையறத்துக்கான வழி நிவிற்த்தி மார்க்கம் இதை புத்தியானது பகுத்தரிகிறதோ சாஸ்திரத்தின் துணை கொண்டு பெரியவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் கொண்டு எந்த புத்தியானது பகுத்தறிஞ்சு புரிந்து கொள்கிறதோ அந்த புத்தி சாத்விக புத்தின்னு பேரு அது மாத்திரம் இல்ல காரிய அகாரியே காரிய அகாரியம்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த இடத்துல எந்த காலத்துல எந்த வாழ்க்கை முறையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பகுத்தறிவு செய்தக்க அல்ல செய்ய செய்தக்க செய்யாமையாலும் கெடும் அப்படின்னு திருக்குறள்ல சொன்ன மாதிரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவேகம் ஆக எதுல செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு காரியம் எதை செய்யக்கூடாது இது நீச்சுக்கணும் கீதையில நம்ம ஏற்கனவே நாலாவது அத்தியாயத்திலே பார்த்தோம் கர்மணோஹியபி போத்தவியம் போத்தவியம் சிகர்மண அகர்மண்ச போத்தவியம் ககனா கர்மணோ கத்தி கிம் கர்ம கிமகர்மேதி கவையோப்பிய மோஹித்தாக அறிவாளிகளும் கூட எது கர்மா எது அகர்மாங்கிற விஷயத்துல குழம்பி போகிறார்கள் சொன்னார் பகவான் ஆகவே எதை செய்ய வேண்டும் எதை எந்த இடத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் எதை எந்த இடத்துல செய்ய கூடாது தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யவும் வினைபர் திருவள்ளுவர் எதை போஸ்போன் பண்ணணுமோ அதை போஸ்ட்போன் பண்ணணும் எதை உடனே செய்யணுமோ அதை உடனே செய்யணும் அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் விவேகம் யாருக்கு சரியாக இருக்கிறதோ அவன் வந்து அந்த புத்திதான் சாத்விகி புத்தி மேலும் இதைப் பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை செய்வோம் பிரவத்திஞ்ச நிவத்திஞ்ச காரியா காரியே பயாபயே பந்தம் மோட்சம்ச் யாவேத்தி புத்தி சாத்விகி